அஹம் பலம் தாம் கிரோம் ஸம்சு மாமாத்மேஷு பிரஷந்தோய் அகங்காரம் அகங்காரம்னா என்ன அர்த்தம்னா வித்தியமானை அவித்தியமான குணை ஆத்மனி அத்தியாரோபிதை விசிஷ்டோகம் இது புத்தி தற்பெருமை தான் தனக்கு இல்லாத குவாலிஃபிகேஷனும் இருக்கிறதா சொல்லிக்கிறது இருக்கிறது இருக்கிறத வச்சுன்னு கர்வம் அடைகிறது இல்லாதையும் இருக்கிற மாதிரி பத்து பேர்கிட்ட பொய் சொல்லி கர்வம் அடைகிறது அகங்காரம் அகங்காரம்னா தேகாத்ம புத்தி தான் ஸ்ட்ராங் தேகாத்ம புத்தி உடம்பை பற்றியே தான் எப்போ பார்த்தாலும் உடம்பை பற்றியன்னு எண்ணம் அப்புறம் பலம் பலம்னா என்னன்னா சங்கராச்சார சொல்கிறார் இந்த அகங்காரம் தான் சர்வ தோஷானாம் கஷ்டத்தமாக சர்வ இந்த தேகாத்ம புத்தி எல்லா குற்றங்களையும் விட உயர்ந்து தான் கடுமையானதான் சர்வ அனர்த்த நம்ம வாழ்க்கையை வீணாக்கிறதுக்கு மூலமே இதுதான் இந்த அகங்காரங்கிறார் இந்த உடம்பை நான்னு நினைக்கிற புத்தி தான் சர்வ அனர்த்த மூலம்ங்கிறார் தீமைகளுக்கும் இதுதான் மூல காரணம் உடலே நான் என்னும் எண்ணம் அனைத்து தீமைகளுக்கும் மூல காரணம்ங்கிறார் ஆதிசங்கரர் ஆஹா பலம் பலம்னா என்னன்னா ஏற்கனவே சொன்னது பணபலம் ஆழ் பலம் உடல் பலம் இளமை பலம் அது பலம் தர்ப்பம் தர்ப்பம்னு சொன்னால் இந்த பலம்ங்கிறது என்னென்னா இன்னொருத்தரை டாமினேட் பண்ணுறதுக்கான பலம்னு அர்த்தம் சாதாரணமாக ஒருத்தன் ரொம்ப அறிவாளியாக இருப்பான் ஆனால் அவன்கிட்ட பணம் இருக்காது ரொம்ப அறிவாளியாகவும் ஒழுக்கமாகவும் இருப்பான் அவன்கிட்ட பணம் இருக்காது இவங்ககிட்ட பணம் இருக்கும் அறிவாளியாகவும் இருக்க மாட்டான் ஒழுக்கமாகவும் இருக்க மாட்டான் ஆனால் அவனை இவன் டாமினேட் பண்ணிவிடுவான் ஏன்னா உலகத்தில் பணம் பேசும் நிறைய பேருக்கு அந்த புத்தி இருக்கிறதுனால பணம் பேசும் அதனால் இவன் அவனை டாமினேட் பண்ணுவான் அதை சொல்கிறார் பலங்கிறார் அப்புறம் தர்ப்பம் தர்ப்பம்னா என்ன அர்த்தம்னா அதாவது தர்மத்த மீர் தர்ப்பத்துக்கு சொல்கிறார் சங்கராச்சார் எஸ் உத்வே தர்மம் அதிக்கிராமதி சோயம் அந்த ஆசிரிய தோஷவிசேஷ அஹங்காரா ஏவீரணா பரியத்தேன் பரிண தர்ப்பு பாஷ்யாசயம் ஆஹ ஆனந்தகிரி அகங்காரத்தினுடைய ஒரு இது தான் இந்த தர்ப்பம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது தர்மம்மாவது அதர்மம் மீறி நல்லா காம்ப்ரமைஸ் பண்ணிக்கோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ கொண்டு போலே போ அப்படின்னு சொல்லி நம்முடைய கம்ஃபர்ட்ஸுக்காக வேண்டி தர்மத்தை காம்ப்ரமைஸ் பண்ணுறது என்ன இந்த கம்ஃபர்ட் ஜோனில் விட்டு வெளியில் வரமாட்டேங்கிறான்னு சொல்கிறாங்க இல்லையா எல்லாரும் சொல்லுவாங்க இல்லையா எல்லாருக்கும் வந்து அந்த அது வெளியில் வந்தால் தான் முன்னேற்றம்னு சொன்னால் ஏன்னா இப்போ அம்மா வயதுக்குள்ளே இருக்கிறது கம்ஃபர்ட்டா யாருக்கு தெரியும் கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில் வா அப்போ தான் உனக்கு குரோ குரோத் இருக்கும் அப்படின்னு நம்ம சொன்னோம்மாண்ணா இல்லை இல்லை இப்போ இங்கே எங்களுக்கெல்லாம் நிறையா இந்த மாதிரி சிரமங்கள்லாம் உண்டு இப்போ ஒரு ஒரு சேஞ்சு கொண்டு வரோம்னு வச்சோங்களேன் இப்போ வந்து டெக்னாலஜி மூலமாக சிஸ்டத்தை நம்ம இம்ப்ரூவ் பண்ணணுன்னு ஆசிரமத்தில் கொண்டு வரோம்னு நினச்சோங்களேன் எல்லோரும் அந்த இப்படி இது பண்ணுறான் நான் சொன்னேன் நான் செத்து பண்ணப்புறேன் இந்த ஆசிரமம் எப்படி நடக்கணும்னு நினைக்கிறீங்க எல்லோரும் அதுதான் என்னோட கேள்வி சீக்கிரம் செத்து போயிடுவோம் செத்து போனதுக்கப்புறம் இந்த ஆசிரமம் எப்படி நடக்கணும்னு நினைக்கிறேன்ப்பா நான் இப்போவே அதுக்கு சிஸ்டமெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் நான் செத்து போனதுக்கப்புறம் இந்த ஆசிரமம் நல்லபடியாக நடக்கணும் அதுக்கு வேண்டி நான் சில சிஸ்டங்களை க்ரியேட் பண்ணணும்னு நினச்சா அவன் என்ன சொன்ன நீயும் செத்து போயிடுவேன் நானும் செத்து போயிடுவேன் ஆசிரமம் தொடர்ந்து இருக்கும் இது சம்பாதிச்சுட்டோம் இந்த ஆசிரமத்தை ஆசிரமத்துக்குன்னு ஒரு நெறிமுறைகள் வேணும் காலங்காலமாக இருக்கணும் டாக்குமெண்ட்ஸ் இன்றைக்கி எழுதி வைக்கணும் நம்ம ஸ்ரீரங்கம் கோயில் ராமானு திருப்பதி கோயில் ஸ்ரீரங்கம் கோயில் எழுபத்ரெண்டு மடங்களை உருவாக்கியிருக்கார் ராமானுஜாச்சாரியர் தமிழ்நாட்டில் மற்ற இடங்களில் ஆந்திரா கர்நாடகா இல்லைன்னா இப்படின்னா கூட இருக்குது எழுபத்ரெண்டு மடங்களை உருவாக்கி எழுபத்ரெண்டு மடங்களுக்கும் ஜிஆர் சுவாமியில் வச்சுருக்கார் கோயில் ஒழுகுன்னு எழுதியிருக்கார் அதனால தான் இன்றைக்கும் நடக்கிறது அப்போ நம்ம வந்து சொன்னோம்னால் எல்லோரும் ஐயோயோ என்ன எல்லாத்துக்கும் கேள்வி கேட்குறாங்க என்ன நம்பலையாங்கிறான் இந்த மாதிரி உன்ன நம்பலை என்ன நம்பலைங்கிறது ஒன்றும் இல்லைப்பா சிஸ்டம் பேசணும் எல்லோரும் அதுக்குள்ளே வரணும்னா அவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் அப்படி ரெசிஸ்ட் பண்ணுறபோது நமக்கு என்ன பண்ணுறதுனா எப்படிடா அதை சரி பண்ணுறது கடவுளே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே நம்ம தர்மத்தை கொண்டு வரத்துக்கு சிரமப்படுறோம் அவங்களுக்கு அதை புரிய வைக்கிறதுக்கும் நம்மளால முடியல ஏன்னா ஊரே இப்படி இருக்குது ஒரு சிஸ்டத்துக்குள்ளே எல்லோரும் வாங்கும் அப்படின்னா அவன் ஆல்ரெடி இப்போ மொத திடீர்னு ஆரம்பத்திலே நீங்கள் இதை கொண்டு வந்துருக்கணும்னா அது அட்டுஹாக்காக தான் இன்ஸ்டிடியூஷன் டெவலப் ஆகும் அதுக்கப்புறம் அட்ஹாக்காக டெவலப் ஆனால் அட்டுஹாக்காகவே நடத்திகிட்டு இருக்க முடியாது ஒரு லெவலில் வந்த உடனே அதை ஒழுங்கு பண்ணித்தான் ஆகணும் அதை புரிய வைக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட வேண்டியிருக்கு போய்ட்டு போட்டோம் தர்பம் தர்பம்னா தர்மத்தை மீறுறது சுவாமி நம்மளுக்கு ஒரு குறவும் வைக்கல நம்ம ஒழுங்குபாட்டை க்ரியேட் பண்ணிவிட்டோம்னா நல்லா கொண்டு போகலாமேன்னு சொன்னால் எல்லாேருக்கும் அந்த இது ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்குது நம்ம நினைக்கிறது ஃப்யூச்சரை அவங்களும் ஃப்யூச்சரை நினச்சாகணும் யாருக்கும் ஃப்யூச்சரை திங்க் பண்ணுறதுக்கு மனசே இல்லை ஏதோ பெர்மனண்ட்டாக இருக்க போகிறோம்னு நினச்சின்னு இருக்காங்க நான் ஒருத்தந்தான் நாளைக்கு சத்துருவையும் சத்துருவேன் நினச்சின்னு இருக்கேன் நாளைக்கு இருந்தால் நாளைக்கு பார்ப்போம் புழைச்சிக்கிடந்தால் பார்ப்போம் பொழைச்சிக்கிடந்தால் பார்ப்போம் புரிய மாட்டேங்குது போயிட்டு போய்ட்டு அகங்காரம் பலம் தர்ப்பம் தர்ப்பம்னா தர்மத்தை மீறுறது தர்ப்பம் அதுதான் சங்கராச்சாரிய சொல்கிறேன் சொல்லிட்டேன் இல்லையா எஸ் சத்பவே தர்மம் அத்திகிராமதி சோயம் அந்தக்கரண ஆசிரயா தோஷவிசேஷ தோஷம் இது ஒரு கு ஒரு வகையான குற்றம் குறைங்குறார் காமம் குரோதம் ஏற்கனவே சொல்லியாச்சு நிறைய தடவை இது வந்து விடுத்த காமம்னு சொன்னால் ஸ்திரியாதி விஷயம் பெண்ணாசை குரோதம் அனிஷ்ட விஷயம் சே அப்படின்னா என்ன அடுத்தம் எல்லாம் குறைபாடுகளும் எப்போ வந்து பெண்ணாசை இருக்கோ அப்போ மற்ற ஆசைகளும் சேர்ந்து தான் வரும் ஆஹ என்னால் மாமாத்மபரதேஷு என்னிடத்திலையும் மற்றவங்களுடைய இடத்திலையும் மாம் ஆத்மரதேகேஷு மாம்னா என்னிடத்திலும் கடவுள் இடத்திலும் ஆத்மனா தன்னிடத்திலும் ஆத் மாமாத்மபரதேகேஷு மாம் ஈஸ்வரம் ஆத்மபரதேகேஷு ஸ்வதேகேஷு பரதேகேஷு துத்திகர்மசாட்சிபூத்தம் பிரத்விஷந்த அவனுக்கே அவன் மனசாட்சிவேளை கோம் வருவான் எப்படி சொல்கிறார் வருங்க நான் வந்து ஒரு தப்பு பண்ணுறேன் ஆனால் என்னுடைய மனசாட்சியே என்னை உறுத்துறது அப்போ மனசாட்சியவே நிந்திக்கிறானா மனசாட்சியவே நிந்தனை பண்ணுறான் என்னத்துக்கு இப்படி மனசாட்சி மனசாட்சியை மீறான் மனசாட்சியில் மனசில் வந்து கான்சியன்ஸு சொன்னாலும் அந்த கான்சியன்ஸை வந்து சும்மா கடை அப்படிங்கிறான் மனசாட்சியே சொல்வது நீ பேசுறதெல்லாம் நல்லது இல்லை அப்படின்னு மனசே சொல்கிறான் அப்படி சொன்னாலும் வந்து அது இவனுடைய இந்த சுவாவம் இருக்கே அதனால் வந்து நீ பண்ணுறது தர்மம் இல்லைன்னு மனசு சொன்னாலும் ஒத்துக்க மாட்டானோ இப்போ கடவுளையும் நிந்திக்கிறான் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய மனசாட்சிக்கும் விரோதமாக நடக்கிறான் அதனால தான் நம்ம சொல்கிறோம் நீ மனசாட்சிப்படி சொல்லு தன்ஜெறி தன்னை ஜறிவது பொய்ய இருக்க அப்படி சொல்லுன்னு சொல்கிறோமே இல்லையா அந்த மாதிரி விஷயத்தில் சொல்கிறேன் மாமா ஆத்மா பரதேகேஷ் இன்னொருத்தனையும் பிரத்விஷந்தகா அபியசூயக்காக எப்போ பார்த்தாலும் அசூயே அசூயேன்னு சொன்னால் மற்றவங்க இடத்துல குறைய பார்த்துட்டே இருக்கிறது எரிச்சல் அடைஞ்சுட்டே இருக்கிறது இதோடு முடிச்சுவிட்டார் கிருஷ்ணர் அசுர குணங்களையெல்லாம் பூர்த்தி பண்ணிவிட்டார் நான் இதெல்லாம் சுருக்கி அப்புறம் சொல்கிறேன் கிருஷ்ணர் அதை என்ன பண்ணுறாருன்னு சொல்கிறார் பத்தொன்பதாவது ஸ்லோகத்தில் இவங்களையெல்லாம் நரகத்தில் தள்ளுறேங்கிறார்